ஏழு தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தருமபுரம் பா அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் உந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை சைவநூல் அறக்கட்டளை திரு மயூரப்பிரியா அவர்கள் குத்துவளக்கேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் ga திருவாத முறை திருத்தாள் போற்றேயே le உள்ளே வைத்து بابا oh, well, huh? கா மூங்கி பித்தற்கு பத்தராகி அரும் மனு மலர்கள் ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விடக்கு தூபம் விதியினால் இட வந்தார்க்கு கரும்பினிற்கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனாரின நாவே தேவால திருமுறைகளிலே பூசை செய்வது என்பதை திருக்கோயில் வழிபாடு செய்வது என்பதையும் வீட்டிலே பூசை செய்வது எப்படி என்றும் சொல்லப்பெறுகிறது சுருங்க சொல்லப் போனால் நமது வாழ்க்கை முறையெல்லாம் தேவார திருவாசகத்திலேயே தெளிவாக சொல்லப்படுகிறது தெளிவாக படிக்காதவன் தான் ஏதாவது உடலை கூட்டி கொண்டே இருப்பான் இப்போ இப்ப நான் சொன்ன பாட்டுல பூசை செய்கிறவன் என்ன செய்யணும் முதல்ல உடலை சுத்தம் பண்ணிக்கணும் அப்புறம் தான் உள்ளத்தை சுத்தம் பண்றது இல்லையா உள்ளத்தை சுத்தம் பண்றது பூசை நாள் உடம்பை சுத்தம் பண்றது நீர் நாள் அல்லவா ஆமா என்ன சொல்றாரு பெரும்புலர் காலை மூழ்கி இதை மூழ்கி புலர்காலை மூழ்கி பெரும் புலர் காலை மூழ்கி அப்படின்னு மூணா பிரிச்சு நாக காலை என்பது காலையில் ஒன்பது மணி வரைக்கும் கூட சேரும் இல்லையா ஆமா புல காலை என்பது அஞ்சு மணி ஆறு மணி குறிக்கும் பெரும் புலர்காலை மூழ்கி என்பது நாலு மணியை குறிக்கும் இந்த நாலு மணியில தண்ணியில ஒரு தனித்தன்மையான ஒரு செயல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அது கிணத்து தண்ணியாயிருந்தாலும் தெரியும் ஆற்று தண்ணியாயிருந்தாலும் தள்ளி நம்ம வீட்டில் பிடிச்சி வச்சுருக்கிற பிடிச்சி வச்சுருக்கிற தண்ணியில் அவ்வளவு சொல்ல முடியாது இருந்தாலும் கிணறு குளம் இதெல்லாம் நம்ம ஆறு இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நாம் இங்கே நம்ம நம்ம ஊரில் ஆறு என்ன இருக்குது கூவந்தான் இருக்குது கிட்ட போக முடியுமா போக முடியாது கிணறு எல்லா வீட்லையும் இருக்கணும்னு சொல்லவும் முடியாது இருந்தால் புண்ணியம் இல்லையா ஆமாம் இந்த காலையில நாலு மணிக்கு ஒருத்தன் தலைமுழு முழுகுவானே ஆனால் அவனுக்கு எந்த நோயும் வராது நோய் வந்தாலும் அவனை கட்டுப்படுத்தும் என்று இருக்கிறார்கள் அதில் வந்து ரெட்டிப்பட்டி சுவாமி திட்டம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கிறது ரெட்டிப்பட்டி திட்டம் என்று ஒரு நூல் இருக்கிறது அவர் அந்த நாலு மணிக்கு ஸ்நானம் பண்றதான் மிகவும் குறிப்பிடுகிறார் அவர் சென்னையில் இருக்கிறவன் நாலு மணிக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவனுக்கு வேலை ஒரு பக்கம் அனாவசியமா சுத்துறது ஒரு பக்கம் டிவியில் நாடகமோ அதுவோ இதுவோ வந்ததுன்னா அதை பார்த்துக்கிட்டு வேறு உட்காந்துருக்குறான் இல்லையா ஆமாம் எங்க நாலு மணிக்கு எழுந்திரிக்க போகிறான் இல்லையா அதனால் அந்த ஒழுக்கங்கள் நம்மள்ட்ட இப்போ வர வர மிகவும் குறைந்து போய்விட்டது வெறும்பகுதி நான் எட்டு மணிக்கு தூங்கிடுவேன் ஏழு மணிக்கு சாப்பிட்றவே எட்டு மணிக்கு தூங்கிவிடுவேன் நாலு மணி நாலரை மணிக்கு நான் எழுந்து விடுவேன் நீங்க நினைக்கலாம் யோ இதக்காய் ஐயா முடியாது முடியலன்னா விட்டுடு உனக்கு உடல் நல்லா சுவைக்குமா இருக்குன்னா செய்து கொள் அதே மாதிரி யோகாசனம் போட்டம்னு வச்சுக்கோங்க யோகாசனத்தினுடைய பர்பஸ் என்ன பிளட்டு சர்க்குலேஷன் தான் யோகாசனம்னு சொல்றது பிளட்டு சர்க்குலேஷன் தான் அது முக்கியம் இல்லையா ஆமாம் நான் அது போட தவறுறதே இல்லை அதனால தான் எனக்கு எந்த நோய் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வலிமை என்ன இருக்கிறது விடிய காலம் எச்சிருவேன் யோகாசனம் போடுவேன் முன்னெல்லாம் பச்சை தண்ணியில் மூழ்கிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் வயசாகிட்டு இருந்தாலும் முடியல டாக்டர் கூட நீ தலைமுழுவாதே உடம்புக்கு மாத்திரம் வெந்நீர் ஊற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் அது காரணம் வயசானது காரணத்துனால அதனால இரண்டு வேளையும் பச்சை தண்ணியிலயே மூழ்கிட்டு இருந்தேன் தெருவில் இருக்கிற கிணத்தில் விடிய கா காலம் நாலு மணிக்கு முழுவேன் ஆமாம் என்னுடைய அறுபதாவது வயசு வரலையும் அப்படித்தான் இருந்தேன் அறுபது வயசுக்கு மேல்பட்டு என்னால் அது வ என்னால் செய்ய முடியல ஆனால் இப்போவும் நாலு மணிக்கு எழுச்சிடுறேன் யோகாசனம் போட தவறுறதே இல்லை இன்னைக்கு கூட யோகாசனம் போட்டுட்டு வந்தேன் அப்படி காலையில மூழ்கி முதல்ல என்ன பண்ற உடலை சுத்தப்படுத்திக் கொள் இரண்டாவது பூசை என்பது உள்ளத்தை சுத்தம் பண்றதுக்கு என்ன செய்யணும் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி பித்தன் கடவுள் எந்த கடவுளா இருந்தாலும் அன்பர்கள்ட்ட பித்தாக அவன் இருக்கிறதுனால பித்தன்னு பேர் இல்லையா தாய்மார்கள் இப்படி ஆடுவா பாத்துட்டீங்களா சும்மா இருக்கும்போது அவளை அப்படி ஆட சொல்லுங்க பாக்கலாம் ஆடுவாடா மாட்டா இந்த குழந்தை அழுது சொன்ன தூக்கிட்டு இப்படி ஆடுறான் இல்லையா அதுவும் பித்துதான் இல்லையா பித்தர்க்கு பத்தராகி பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர் இது பொருள் என்ன எழுதுறாங்களோ எனக்கு தெரியாது அரும்பு என்பது பூக்காதது மலர் என்பது பூத்தது பூத்தும் பூக்காமல் இருக்கிறது அரும்பொடு என்று நான் நினைக்கிறேன் இதை எடுத்து அவனுடைய திருவடிக்கு போடும் போது விளக்கை ஏத்து தீபத்தை காட்டு தூபத்தை காட்டு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது பெரும்புலர் காலை மூழ்கி வித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து இந்த இப்படி பூசை பண்ணும்போது தமிழில் சொல்றதா வடமொழியில் சொல்றதா இல்லையா இந்த பிரச்சனைக்கெல்லாம் நாம போக வேண்டாம் போக கூடாது தேவையில்லை இல்லையா ஆமா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு விட தெரியா போயிடும் இல்லையா வேற்றாகி விண்ணாகி நின்றாகி போற்றி மீளாமையாடனை கொண்டு போட்டு நான் இல்லைன்னா தி தமிழ்ல சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிங்களா நான் முன்னே ஒருத்தரே சொன்னேன் இன்னைக்கு வடமொழியில சொல்லுகிற அர்ச்சனை பூரா தமிழ்ல எழுதி வச்சுக்கிட்டுதான் சொல்றாங்க வடமொழியே படிக்கிறது இல்லை இல்லையா அதுக்கு தமிழ் இண்டிய படிச்சுட்டு போயிடலாமே இல்லவா கோயில் இருக்கு இருக்கிற பெரும்பகுதியான குறுக்கள்கள் வடமொழி அர்ச்சனையே தமிழ் எழுதி படிக்கிறாங்க அதுக்கு தமிழ்ல இருக்கிறதே சொல்லி போயிடலாமே வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி வீழாமையுண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போட்டு சொல்லாமே இதன்றார் மிகவும் வற்புறுத்தினர் சொன்னேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிவிடு இந்த பூவை அவனுக்கு போட்டு விடு அப்பனே என்னை காப்பாற்றி விடுன்னு சொல்லிவிடு அல்லது உனக்கு என்ன தேவையோ அவனு அந்த மொழியில நீ கேட்டு விடு தேவார திருவாசகத்திலே இல்லாத கேள்வியா கேட்டுவிட போகிறாய் இல்லையா பொன் செய்த மேன பொன்போல மெழுறுவதோர் மேனையினீர் புரிபுண் சடையீர் மெலியும் பெறையீர் துன்பே கவலை பிணி என்று இவற்றை அப்படின்னு சொல்ற துன்பமும் பிணியும் கவலையும் என்னை சேராமல் இருக்கட்டும் ஒன்னு பாட்டு இருக்கு சொல்லிட்டு போய வேற ஆயிரம் வரவி அணுரேத்தும் பெம்மானே பிரிவில்லா அடியாருக்குன்னு வராத சொல்லும் வரவிப்பானே மந்திரும் தந்திரும் மருந்தும் ஆகிய தீரா நோய் தீர்த்தர்களும் எல்லாம் தன்னை திரிபுறங்கள் தீயழத்தின் சிலை கொண்ட போறானே புள்ளிருக்கு வேளுரானை போற்றாதே ஆற்றானு சொல்லிட்டு போய மற்றொரு இடத்துடைய நாவுக்கரசர் கேட்பார் எனக்கு எந்த பிணியும் வராமல் இருக்கட்டும் அப்படின்னு அறுவாய வல்வினை நோய் அடையாவண்ணம் ஆவழ தன்துறையுரையும் அமரரேரே என்று சொல்லுவார் அந்த பாட்டர் சொல்லிட்டு போய் இப்படி செய்து விட்டால் உன்னுடைய உள்ளம் சுத்தமாகிறது யோகாசனத்தில் என்ன சொல்றான் யோகாசனத்தில் சொல்லும்போது பிளட்டு சர்க்குலேஷன் ஆகுதுன்னு சொல்றான் இந்த பிராணாயாமத்தில் எல்லா விதமான நன்மையும் கிடைக்குதுன்னு சொல்றான் இல்லையா பிராணாயாமத்தில் அதை செய்யத்துக்கு நமக்கு மனம் இல்லை இல்லையா மனம் இருந்தால் செய்து விடலாம் அப்படி அந்த உடலை உடலை சுத்தம் பண்ணிக்குள்ள குளித்து விடு உள்ளத்தை சுத்தம் பண்ண இந்த பூசையை செய்து விடு அவனை பாடி விடு எப்படி வேணாலும் பாடு ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பாட்டு தெரியலன்னு இதையாவது சொல்லு இதையும் சொல்ல மாட்டேங்கிறான் அதையும் சொல்ல மாட்டேங்கிறான் அதான் நாவுக்கரச சொன்ன தூபம் மறந்தறிய தமிழோடு இசைப்பாடும் மறந்தறிய மொழியில்தான் சொல்லு அந்த மொழியில் தான் சொல்லு யாரும் சொல்லவே இல்லை உனக்கு தெரிஞ்ச மொழியில சொல்லிவிட்டு போ அவ்வளவுதான் இல்லையா ஆமாடு தூபம் மறந்தறிய தமிழோடு இசைப்பாடல் மறந்த தமிழோடு திருஞான சமுதிரம் திருநாவுக்கர் மாணிக்கவாரும் இருபத்தேழு அடியார்களும் தமிழ்ல தான் பாடினாங்க பன்னீர் திரு முறையில இருபத்தேழு இருக்காங்க தமிழ்ல தான் பாடினாங்க நக்கீர தேவருக்கு அருள் கிடைக்கலையா என்ன கம்பியாண்டார் நம்பிக்கைக்கு கிடைக்கலையா என்ன சேக்கலாருக்கு கிடைக்கலையா என்ன திருஞான சமுதிரம் கிடைக்கலையா என்ன மொழியவா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கிடையாது உனக்கு அன்பு ஒன்றுதான் தேவை அன்போடு நீ எதவனால நீ சொல்லிவிடு என்பதுதான் அதனுடைய பொருள் இல்லையா தமிழோடு வாங்க முடியாத வயிற்று நோய் கூட்டாயினாங்கிற தேவாரத்தை பாடி தான் தீர்த்துக் கொண்டார் பெரிய புராணம் சொல்லுகிறது ஆமாம் இப்படி தேவார திருவாசிய வாழ்க்கை முறையெல்லாம் இன்னொரு இடத்துல சொல்லுவர் நீ கொஞ்ச பொருளும் சம்பாதித்து வைத்துக்கொள் பணம் பொருள் இல்ல ஒன் ஒருத்தன திரும்பி பார்க்க மாட்டான் இல்லையா ஆவா நிச்சயம் என்ன கூட ஒரு பெரியவர் சொன்னார் நீ தேவாரம் படிச்சுக்கன்னு சொன்னவர் ஒரு பெரியவர் தான் சொன்னாரு நீ சம்பாதிக்கிற காசுல பாதி பாதி எடுத்து வைடா அவனுக்கு வயசான காலத்துல எவனும் கொடுக்க மாட்டான் குற்றார் உறவினரும் கொடுக்க மாட்டான் எட்ட போயிடுமா அதனால கொஞ்சம் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டா கையில்ன்னு சொன்னார் இந்த பெரியவர் அந்தபடிதான் செய்தேன் இப்ப எனக்கு வயசு எண்பத்தி அஞ்சு எங்கேயும் பா வெளியே பாட போறதுங்களே வருமானம் இல்லை என்ன பண்றது இருக்கிறத வச்சு சாப்பிட வேண்டியதுதான் இன்னொருத்தர் இவர்கிட்ட போய் ஆயிரம் ரூபா கொடுன்னு சொல்ல முடியுமா இவர்கிட்ட ரூபா கொடுன்னு சொல்ல முடியாது ஒரு தடவை கொடுப்பாரு அடுத்த தடவை என்ன கண்டா அந்த பக்கம் கண்டா அந்த பக்கம் போயிடுவாரு யாரு உற்றார் உறவினரே ஓடி போயிடுமா இல்லையா சார் மற்ற ஒரு இடத்துல சொல்றார் கொஞ்சம் காசும் சம்பாதிச்சு வைத்துக்கொள் அப்படின்னு தேவார திருவாசகத்துல நம்ம வாழ்க்கை முறையெல்லாம் என்ன பொறுத்த அளவில் நிறைய சொல்லப்படுகிறது நாம கையாண்டுக வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஆமா அந்த மாதிரி சிவாலய முனிவர் ஒருத்தர் இருந்தார் அவரோ முனிவர் இல்லையா அவர் என்ன பண்ணார் தினந்தோறும் பூச பண்றது பூசை பண்ணிவிட்டு தேவார திருவாசகத்தை படிக்கிறது தேவார திருவாசகம்னா எவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கிறது இந்த ஆயிரம் பாடலை படிக்க முடியுமா தருமபுரம் மடத்தில் நான் ஒரு அறுபது வருஷத்துக்கு முந்தி ஒரு பண்டார் சன்னதியிட்ட அணுக்க தொண்டராக இருந்தேன் அவர் தான் தர்மபுரத்தில் தேவார பாடசாலை வைக்கணும்னு வச்சவர் இன்னைக்கு அது எடுக்கப்பட்டு விட்டது வச்ச புண்ணிய அவருக்கு சேரட்டும் எடுத்த பாவம் இவருக்கு சேரட்டும் அப்படின்னு விட்டுறேன் அந்த பாடசாலை நான் அவர்கிட்ட தொண்டு பண்ணிட்டு இருக்கும் போது சிவ பூஜை பண்ணுவார் அந்த பண்டார் சன்னதி நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பது வாக்குல பூசை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா சில ஏட்டுச்சுவடியை வச்சு அவரு பூசை பண்ணி படிப்பரு அந்த ஏட்டுச்சுவடி என்னன்னு எனக்கு தெரியாது அப்போ நான் சின்ன பிள்ளை இல்லையா அப்புறம் என்னன்னு கேட்டேன் அது தேவார திருவாசகம் ஏட்டுச்சுவடியில் இருக்குன்னு சொன்னாங்க சிவ பூச பண்றதோட விட்டு இல்லாம இந்த தேவார திருவாசகத்தையும் பூஜை பண்ணி அதை படிக்கிறார் அது அன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கு இன்னைக்கும் அந்த பழம் இருக்கு இப்ப நான் கூட தினந்தோறும் சிவபூசை பண்ணிவிட்டு திருநாவு திருஞான சம்பந்தர் தேவாரத்தை முப்பத்தி ஒன்பது தடவை திருப்பி திருப்பி படிச்சிருக்கேன் படிச்சு உருகுனா அதை ஏதாவது செயல்முறையில கொண்டு வந்தே நாங்கிறது அப்புறம் முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன் அம்மா அம்மா அப்பா அப்பான்னு நான் அப்பாவுக்கு நான் கொடுத்தேனா இல்லையா அம்மாவுக்கு நான் எதைன்னு கொடுத்தேனா செய்தேனா இல்லையா ஏதா இருந்தாலும் அப்பா அப்பான்னு நான் கூப்பிட்டுக்கிட்டேன் எல்லாமே எனக்கு அப்பா அம்மா தான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன்னு அது போர்ல ஆக திரு திருஞாசம் தேவத்தை முப்பத்தி ஆறு தடவையோ முப்பத்தி ஏழு திருப்பி திரும்பி படிச்சிருக்கேன் திருநாவுக்கரசனும் அப்படி திருவாசகம் நூத்து கணக்கில் படிச்சிருக்கிறேன் திருப்பி திருப்பி படிச்சிருக்கிறேன் அவளை தான் யா படிச்சு உருக தெரிஞ்சேனா எனக்கு படிச்சு அழுக தெரிஞ்சேனா அதுல இருக்கிற பொருளை தெரிந்து கொண்டேனா இல்லை குருட்டாம்போகில படிச்சு விடுறது அவ்வளவுதான் நெருப்பு தெரிந்து தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் சுடும் இல்லையா தெரிஞ்சு சொன்னாலும் சரி தெரியாமல் சொன்னாலும் சரிதான் அதனால புண்ணியாத படிச்சான்னு சொன்னாங்கிட்டே இருக்கேன் அவ்வளவுதான் அப்படி சிவாலயம் முனிவர்னு ஒருத்தர் என்ன பண்ணினாரு சிவபூச செய்ததுக்கு அப்புறமா இந்த தேவார திருவாசகத்தெல்லாம் படிக்க ஆரம்பிச்சார் என்ன பண்றது காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அவரு சிவபூசை பண்ணாருன்னா சாய லட்சம் மணி கூட அது முடிய மாட்டேங்குது தேவாரத்தில் எட்டாயிரம் பாட்டில் இருக்கு தேவாரத்தில் மாத்திரம் இது எப்போ படிச்சு முடியறது எப்போ சாப்பிட்றது அப்படி ஒரு சாமியார் இருந்தால் எனக்கு தெரியும் திருநெல்வேலியில் ஒரே ஒரு வேளைதான் சாப்பாடு காலையில் பூஜை பண்ணி விட்டு படிக்க உட்காந்தாருன்னா சாராட்சி ஆறு மணி வரைக்கும் படிப்பாரு அதுக்கு மேலே விட்டு தான் சாப்பிடுவாரு நம்மளால முடியுமா நம்மளுக்கு எந்திரிச்ச உன்ன டீ வேணும் காபி வேணும் இட்லி வேணும் இல்லையா நம்மளால அதை விட முடியல அவர் சாப்பாட்டை பெருசாக நினைக்கல இதை படிக்கிறதான் பெருசா நினைச்சார் அவர் நானே பார்த்திருக்கேன் முனிவர் சொல்ற நான் பார்த்தது இல்லை அகத்தியர் காலத்தில் இருந்தவர் அந்த சிவாலய முனிவர் என்பவர் தினந்தோறும் சிவ பூஜை செய்துவிட்டு சிவ பூஜை செய்கிறாரு அதுவே பெருசு இல்லவா அது போரும் இல்லவா தேவார திருவாசம் தான் பெருசுன்னு நிறத்துக்கிட்டு அதை படிக்க ஆரம்பிச்சார் எட்டாயிரம் பாட்டுருக்கு எப்ப முடியறது அவரால் முடியல சுவாமிகிட்ட கேட்டாரு சுவாமி இந்த எட்டாயிரம் பாட்டை என்னால் படிக்க முடியல படிக்காமல இருக்க முடியல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சுவாமி சொன்னாராம் சுவாமி சுவாமிய கேட்டா சாமி பதில் சொல்லுவாரு நாம கேக்குற மாதிரி கேட்டாரு சொல்லுவாரு இல்லையா எனக்கு பாட தெரியாதுன்னு சொன்னாரு சுந்தர டே வித்தான்னு சொன்னேன் அல்லவா பாடுறா அப்படின்னு அடியார பாட எனக்கு தெரியலேன்னு சொன்னாரு தில்லை வாழ் வந்ததும் அடியா பாடுறா அதே மாதிரி சேர்க்கிட அடியாருடைய பெருமை எனக்கு சொல்ல தெரியாது அவன் பதில் சொல்ல காத்து இருக்கிறான் ஒழுங்கா கேக்கணும் இல்லையா ஆமா அப்ப சிவாலய முனிவர் கேட்டாரு பரமசிவன பரமசிவமே நான் என்ன பண்ணுவேன் பூசையும் விட முடியல இந்த தேவாரம் படிக்கிறதையும் விட முடியல சார லட்சம் ஆறு மணி கூட என்னால் சாப்பிட முடியல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் அப்படியா அகத்திய போயிரு அகத்தியரை போய்கேள் அப்படிட்டார் அவர் இல்லையா ஆமா எப்போதுமே தானே நேரடியாக சொல்றதுன்னு ஒன்று வேற ஒருத்தரை விட்டு சொல்றதுன்னு கருணாநிதி இருக்காரு எல்லாத்துக்கும் அந்தந்த செக்ஷன் இருக்கு அங்க போய் கேட்டு கண்டு இல்லையா அந்த மாதிரி புதிய மலைக்கு போய் அகத்தியரை போய் கேள் அப்படின்னு அகத்தியரை போய் கேட்டார் தங்கர் வேண்டாம் வாங்க நீ எனக்கு டீ வாங்கறதுன்னா வந்துரு நீ வேற எதுக்காக போறதா இருந்தா அப்போ அகத்தியர் என்ன பண்ணார் அகத்தியர் பெரியவர் இல்லையா சிவருமானுடைய திருமணத்துல ஒரு பக்கம் ஒரே கூட்டமா கூட்டி போய் ஒரு பக்கம் தாழ்ந்து போச்சு ஒரு பக்கம் உயர்ந்து போச்சு அப்ப அகத்தியர் அனுச்சு கூட்டமும் இந்த அகத்தியர் ஒரு பக்கம் படிக்கல் மாதிரி அகத்தியருக்கு அவ்வளவு நான் தொகுத்து தரேன் அந்த பதியத்தை மாத்த நீ படிச்சு போறோம் நான் போன மாசம் ஒரு விஷயம் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் பெயர் சிவபாதகர் அவர் என்ன பண்ணும் சிவபூச பண்ணுவாரு திருஞான சம்பந்தர் அதுவரைக்கும் படித்த பாடல்கள் அத்தனையும் படிச்சுட்டு தான் சாப்பிடுறதுன்னு வச்சார் முடியல இது திருஞான சம்பந்தருக்கு தெரிஞ்சது அப்பா நீ அத்தனையும் நீ படிக்க நான் ஒரு பதிகம் எழுதி தர்றேன் பாடி தர்றேன் அந்த பதிகத்தை நீ பாடினா நாம் பாடின தேவாரம் அத்தனையும் படிச்ச புண்ணியம் உண்டு சொன்னார் சரன்னு பாடி கொடுத்தார் அதுதான் திரு எழுக்கூத்திரிக்கை போன மாசம் இங்க சொன்ன இப்ப சொல்லட்டுமா ியல்வாய்பூதலம் ஒன்றிய சுடர் உம்பர்கள் பிறமும் படைத்தடித்தடிப்பவும் மூர்த்திகளாயினை இருவரோடுவன் ஆகி நின்றனை ஓர நிழல் பொங்கடல் இரண்டும் முப்பொழுதேத்திய நாள் வர்க்கொழியறி காட்டினை நாட்ட மூன்றாக கோட்டினை இது நதியமுடொருமதி சூடினை ஒரு தாழ் என் உள்வெளி நாற்கால் மான்மரி ஐந்தலை அறவம் ஏந்தினை காய்ந்த நாள் வாய் மும் மொத திரு கோட்டருகரி ஈடடி துரித்தனை உருதனு வளைய வாங்கி முப்புறத்தோடு நான் இஞ்ச கொன்று தலத்துற உணரையறுத்தனை ஐம்புலனாம் அந்த கரணம் முக்குணம் இருபடி ஒருங்கியவானோர் எத்தன் இந்த ஒருங்கிய மனத்தோடு இருபுற போர்ந்தும் எப்பொழுது குறைமுடித்து நான் மறையும் ஐ வகை வேள்வி அமைத்தாரங்க முதலளித்தோதி பரமுறை பயந்து வளர்க்கும் பரமபுரம் பேணினை அருபதமுறும் வேணுபுறம் உருந்தினை இகலி அமர்ந்து புகழி அமர்ந்தனை பொங்கு நாற்கள் சுருவெங்குரு விளங்கினே பாணி மூலகம் புதைய மேல் மிதந்த தோணிபுர துரிந்தனை தொலையாயிரு நிதி வாய்ந்த பூந்தராய் அழிந்தனே பரபுறம் என்று சிறுபுற துரிந்தனை ஒருமுறை எடுத்திருது விரல் கெடுத்த அருணினை புறவும் புரிந்தனை முன்னியில் தூயின்றோ நான்கு பண்புடு நின்றனை சன்பை அமர்ந்தனே அய்யரும் அமணர் அருகை தேர்தல் ஊழியும் உணரா காழி அமர்ந்தனை எச்சனும் ஆறு பதமும் ஐந்த மறு கல்வியும் மறைமுதல் நான்கும் மூன்று காலமும் தோந்த நிந்தனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவீழா மறையோர் கழுமலம் உதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அனைக தன்மைய ஆதலின் நின் நினை வல்லவர் இல்லை நெழ்நிலத்தே திரு எழுக்கூற்றிருக்கைன்னு இதுக்கு பேரு பன்னீர் திருமுறையில் இவர் பாடிய ஒன்று திருவெழு கூற்றை இருக்கிறது நக்கீரலேவர் பாடிய திரு எழு கூற்றிருக்கை ஒன்று இருக்கிறது அருணகரிநாதர் பாடியிருக்கிறார்னு நினைக்கிறேன் திரு எழு கூட்டிரிக்கை இதில் என்ன இருக்கிறத திரு எழு கூட்டிருக்கையின்னா ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று எண்ணிக்கை வரும் அந்த எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு ஈசனுடைய தத்துவம் பேசப்படும் நீ பாடி கொடுத்தார் திருஞான சம்பந்தர் தன்னுடைய தகப்பனாருக்காக அதுல இருந்து அவர் சொல்லிட்ட மூணு தடவை சொல்றேன் ஏன் தெரியுமா எனக்கு ஆசை மிகுதி திருஞான சம்பந்தர் தேவாலயத்தில் இருக்கிற புண்ணியம் பூரா எனக்கு வரணும் நினைக்கிறேன் மூணு தடவை சொல்றேன் தப்பு இல்லையே இல்லையா நீங்க கூட மூணு தடவை சொல்றதுனால என்ன தப்பு இல்லையா நான் அப்படி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஒரு தடவை தான் சொல்லி இருக்கிறேன் அவர் என்ன பண்ண ஒரு எண்ணூத்தி சில்லரை பதிகம் இருக்கிறதா ஆமா எட்டாயிரம் பாடல் இருக்கிறது அதுல இருபத்தஞ்சு பதிகத்தை தொகுத்து எடுத்தார் அகத்திய மாமுனிவர் அதுல தோளுடைய செவியன் கூற்றாயினவாறு பித்தாபுரை சூடி மந்திரமாவதும் இல்லாத போதிலும் காதலாகி சொற்றுனை வேதியன் மட்டுபற்ற ஆரூர் தில்லை அம்பலம் தில்லச்சிற்றம்பலம் காட்டூர் கடலே ஒரு இந்த ஒரு ரூபாயினை இதிலேயே வருது நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதுலதான் வருது அப்புறம் இதிலேயே வருது அப்படின்னு பரவாயில்லையே மச்சான் வீட்லயும் சாப்பாடு கிடைக்குது மாமா வீட்லயும் சாப்பாடு கிடைக்குது என்ன தவறு இல்லையா அவனு விட்டுவோம் கமுகு வடுவேறு திருச்சூரம் மறுவார் கொன்றை ஒளியுடைய மறுப்பினர் அர அரவணையான் சிந்தி தரற்றும்படி அந்த நாளன் பந்து சேர்கால் வேற்றாகி பின்னாகி கொன்று செய்த வேறூர் தோழிபங்கன் குலம்பலம் இந்த இருபத்தஞ்சு பதிகத்தையும் அவர் தொகுத்து எடுத்தார் இந்த இருபத்தஞ்சு பதிகத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆழி ஆகும் சாதாரணமா படிச்ச முன்னாடி ஒன்னே கால மணி நேரத்தில் படிச்சு முடியல நான் தினந்தோறும் படிக்கிறேன் அப்படி தினந்தோறும் படிக்கிறவர்கள் உண்டு இல்லையா ஆமா இந்த பதிகத்தை தொகுத்து கொடுத்து இதை நீ தினந்தோறும் சிவபூசை முடிந்ததுக்கு அப்புறமா இந்த இருபத்தி அஞ்சு நீ ஓதிக்கொள் அந்த எண்ணூத்து சிலம் ஓதன புண்ணிய அகத்தியர் சொல்லிவிட்டார் அகத்தியர் சொல்லிவிட்டார் சொன்னா அதுக்கு மேல நமக்கு என்ன இது இருக்கு இல்லையா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல சொன்னதே தவறுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம இருக்கிறோம் இல்லையா அதை நாம் பார்க்கும் கோர்ட்டை பத்தி நான் பேசக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் இல்லையா இதுக்கு பதிகமும் பாடி வச்சிருக்கிறார் தோடு கூற்று பித்தா மூன்றும் பீழுடை தேசியன் பேரர்களாகும் வீட்டு பதிகம் நிகழ்த்துங்காலே மாற்றுப்பறையின் வரலாறாகும் அப்படி அதுக்கு ஒரு தொகுப்பு எழுதி வச்சிருக்கார் யார் எழுதினாங்கன்னு தெரியாது ஆக இருக்கிறது ஆக இந்த இருபத்தஞ்சு பதிகமும் தெய்வீகமான பதிகம் இந்த இருபத்தஞ்சையும் நீ படித்துக்கொள் என்று அகத்தியர் சொல்லிவிட்டார் என்று வரலாறு நமக்கு எழுதுகிறார்கள் வரலாறையும் நம்ம நம்மத்தான் நம்பத்தான் வேண்டும் வரலாற நாம் நம்பலேன்னு சொன்னா நம்ம வீட்டுக்காக இருக்கிற பத்திரம் இருக்கு பாருங்க அது பொத்து பொய்யா போயிடும் ஒரு வீடு வாங்கினேன் அதுல முந்நூறு அடின்னு இருக்கு அடக்க போனா அடுத்த வீட்டுக்காரன் அந்த ரெண்டு வீட்டுக்காரன் சண்டைக்கு வரான் இரநூத்தம்பது அடிதான் உனக்கு உண்டது முந்நூறு அடி கிடையாதுன்னு சொன்னான் இது உனக்கு முந்நூறு அடி இருக்கு எனக்கு முன்னூறு அடி தானே அப்புறம் அப்படி சொன்னேன் இல்லை உனக்கு மாத்திரம் கிடையாதுன்னு அப்புறம் எனக்கு மாத்திரம் அடி இருக்கணும் வாகபத்திரம் பண்ணும்போது ரெண்டு பத்திரம் பண்ணும்போது இவனுக்கு முன்னூறு இவனுக்கு முந்நூறு வந்து தானே தீரணும் அப்படின்னேன் கோளாறுகள் பண்ணி அது இல்லைன்னு போயிட்டு வரான் வள்ளர் பெருமான் சொன்னாரு நிலத்துக்காக போய் சொன்னேனா அப்படின்னு ஒரு இடத்துல கேட்கிறார் மண்ணுக்காக நான் மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனும் அந்த அனுபவிச்சு விட்டுட்டே என்ன பண்ண முடியும் ஆக இந்த இருபத்தஞ்சு பதிகமும் மிக உயர்ந்த பதிகமாக அகத்திய முனிவர் சொன்னது முடிஞ்ச வரைக்கும் தினந்தோறும் படிக்க முயல்கிறேன் படிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் படிக்க முயல்கிறேன் முடிஞ்ச அன்னைக்கு படிப்பேன் ஏன் ஆஸ்து பணமெல்லாம் இங்கே இருக்கும்போதே வந்து சேரல அப்புறம் போகும்போது அங்கேயே வரப்போகுது எது வரப்போகுது போதும் வந்து சேராது இந்த புண்ணியந்தான் வந்து சேரும் அதனால முடிஞ்ச வரலையும் பண்டி படிச்சு விட்டவையானால் புண்ணியம் கிடைக்கட்டும் என்று நான் விட்டு விடுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நம்பினவனுக்கு நடராஜா நம்பாதவனுக்கு யமராஜான் அந்த மாதிரி அந்த இருபத்தஞ்சு பதிகத்தையும் எனக்கு தெரி கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் தான் முதல்ல போட்டார்னு நான் நினைக்கிறேன் கயப்பாக்கம் சதாசிவ செட்டியாரும் ஒரு பெரிய சைவ அன்பர் இருந்தார் தேவால நிர்வாகத்தை தன்னுடைய உயிரையே வச்சிருந்தார் அவர் அவர் முதல்ல போட்டார் இரண்டாவது ஒரு பதிப்பு நான் பார்த்தேன் திருப்பினந்தாழ் மடத்தில் இருந்தார் அருணந்தி தம்பினான்னு ஒருத்தர் இப்ப இருக்கிறவருக்கு முந்தி இருந்தவர் காசி மடத்து அதிபர் தேவார திருவாசகத்தில் தன்னுடைய உயிரையே வச்சிருந்தார் எனக்கு தெரியும் அவரை என்னை தேவாரம் பாட சொன்னவர் நான் வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏய் வேண்டாண்டா அந்த வேலை எல்லாம் வேண்டாம் ரிசைன் பண்ணு நீ தேவாரம் பாடு நன்றாக பாடுகிறாய் சாரீ உனக்கு தங்கம் மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்னவர் அவர் அந்த அருணந்தை தம்பிரான் என்பவர் அவர் தேவாரத்துக்காக வேண்டி எத்தனையோ லட்சம் ரூபாய் டிரஸ்ட் பண்ணிருக்கார் அவருடைய ஆட்சியின் கீழே நாற்பது கோயில் வச்சிருந்தார் அவர் ராஜராஜ சோழன் நாற்பது போதுவார வச்சிருந்தான் என்று வரலாறு நீங்கள் படித்திருப்பீர்கள் அருணந்தி தம்பிரான் வச்சிருந்தார் அப்படி மகா பெரியவர் அவரை நான் நினைச்சு கும்பிடாத நாளே கிடையாது அவர் சொன்னார் உன்னால தேவாரத்துக்கு நன்மை தேவாரத்தினால உனக்கு நன்மைன்னு சொன்னார் அப்ப நான் சிந்த பிள்ள எனக்கு தெரியாது இல்லையா அறிவு சின்ன அறிவு வயசு நோய் இருவதுதான் சின்ன அறிவு இப்பதான் தெரியுது உன்னால தேவாரத்துக்கு நன்மைன்னு சொன்னார் இன்னைக்கு கனடாவில் இருக்கிறேன்னு கேக்குறான் நான் பாண்ட கேசட்டை போட்டு அமெரிக்காவில் கேட்கிறான் இந்த முஸ்லீம் நாடு ஒன்று இருக்காது அங்கேயும் தமிழர்கள் இருக்காங்களே அவங்க போட்டு கேக்குறாங்க ஒருத்தி கனடாவில் இருக்கிறா அவ ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறா அங்க ஒரு ரெக்கார்டு ஒன்று ஓடி இருக்கு இது என்ன பாட்டு அவனு கேட்டவந்து எனக்கு ஒண்ணு விட்ட பொண்ணு முறை எனக்கு அவளுக்கு சித்தப்பா இது வந்து திருவாசகம் பேரு நல்லா இருக்க நல்லா இருக்க தர்மரசியாவுக்கு வந்தவன நேரம் அவங்க அப்பா அம்மாவை போய் பார்க்கல நேரம் என்னதான் வந்து பார்த்தா சித்தப்பா அபூர்வமா பாடிருக்கீங்க சித்தப்பா நான் பாடியுமா நீ திருவாசம் வச்சிருக்கியான்னு கேட்டேன் இல்லைன்னு சொன்ன இந்த ஆதை வச்சுக்கணும் ஒரு திருவாச புஸ்தம் அவ கையில கொடுத்தான் அந்த மாதிரி அவர் என்ன சொன்னார் உன்னால் தேவாரத்துக்கு நன்மை தேவாரத்தினால உனக்கு நன்மை என்னது அவர் சொன்னார் அந்த அருணந்தி தம்புரா அவரை நான் மறக்கவே இல்லை அவர் நல்லா தேவாரம் பாடுவார் மடாதிபதியை தவிர மடாதிபதி எல்லாம் பாடுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆமா எனக்கு தெரியும் அவர் நல்லா பாடுவார் அவர் படம் இருக்கு தென்னந்தோறும் பூசை பண்றேன் அந்த மாதிரி அந்த இருபத்தஞ்சு பதியத்த அந்த காசி மடாதிபதி போட்டார் அகத்தியர் தேவார திரட்டு அப்படின்னு தேவாரமும் போட்ட பன்னிரெண்டு திருமுறையும் போட்டார் எனக்கு தெரிஞ்சு தேவாரம் பன்னிரண்டு திருமுறையை போட்டது முதல்ல வந்து சைவ சித்தாந்த சமாஜம்னு நான் நினைக்கிறேன் பன்னிரண்டு திருமுறையும் போட்டது அவங்க தான் என்னங்க கைலாஸ் அவங்க தானே ஆமா ரெண்டாவதாக திருப்பந்தாள் மடத்தில் போட்டாங்க அவர் தான் போட்டார் அப்புறந்தான் தர்மூர்த்தில் போட்டாங்க அப்போ இந்த கைலாஷ் பிரிண்டரில் போட்டிருக்காங்க நல்ல அழகான பிரிண்ட் நல்லா இருக்கு இந்த ஓட்டி திருவகல் நான் கொண்டாட சொன்னேன் இல்லையா ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு முந்தி ரெண்டு வாரத்துக்கு முந்தி அவர்கள் தான் இவரு போட்டிருக்காங்க இப்போ தேவாரம்லாம் போட்டிருக்காங்க சமந்தர் தேவாரம் போட்டிருக்காங்க அப்பர் தேவாரம் போட்டிருக்காங்க சுந்தரர் போட்டிருக்காங்க மாணிக்கவசர் போட்டதாக தெரியல இன்னும் போடலன்னு நினைக்கிறேன் போட்டிங்களா பிரிண்ட்ல இருக்கா சரி இப்ப அந்த அகத்திய தேவார திரட்டு போட்டிருக்காங்க அதுல இருந்து ரெண்டு ஒரு பதிகம் நான் இன்னைக்கு பாடி காட்டுறதா இருக்கேன் நூறு புஸ்தம் கொண்டாந்து யா இது வந்து பதினஞ்சு இருபது ரூபான்னு சொல்றாரு ஓனா போகுதுன்னு ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்தாருன்னா நான் அடக்க கேக்குறேன் பத்து ரூபாய்க்கு கொடுத்தாருனா அந்த நூறு காப்பி வாங்கிக்கங்க யாருக்காவது யாராவது பணம் கொண்டு வரல அப்படின்னு சொன்னா என்னகிட்ட சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன் யாராவது ஐயா நான் பத்து ரூபாய் கொண்டாடல ஐயா பஸ்ஸுக்கு தான் கொண்டாந்தேன் அப்படின்னு சொன்னாங்க என்னிட்ட சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன் அந்த பணத்தை அதனால பத்து ரூபாய்க்கு இந்த இது புஸ்தக வியாபாரத்துக்காக நான் சொல்லலை இதை படித்து நீங்களும் நன்மை அடையணுங்கிறதுக்காக சொல்கிறேன் காசு இல்லாதவங்க என்ன சொல்லுங்க நான் வச்சிருக்கேன் இருக்கேன் ஆறாயிரம் வச்சிருக்கேன் ஆறாயிரம் ரூபா கொடுக்கறாங்களே எனக்கு ஆறாவது கூட ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்த மடியில வச்சிருக்கேன் அதுல நான் கொடுத்துறேன் அதனால அவர் தயவு செய்து இந்த கைலாஸ் பிரிண்டரை வந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்க முடியாது நான் கேட்டுக்கிறேன் என்னங்க சரி தலை ஆயிட்ட அதனால வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் மல்லிகைப்பூ வீட்டில் இருந்தா கம கம கமன் வாசன அடிக்கும் ரோஜா பூ வீட்டில் இருந்தா கமகமன்னு வாசனை அடிக்கும் இந்த புஸ்தகத்தை நீங்க வீட்டில் வச்சீங்கன்னா தெய்வீக வாசனை அடிக்கும் தெய்வம் மனக்கும் செய்யுளெல்லாம் யார் சொன்னது தெய்வம் மணக்கும் செய்யுள் யார் சொன்னது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருசிறுவம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொன்னார் தெவம் மணக்கும் செய்யுள் எல்லாம் தெய்வம் மணக்கக்கூடிய செய்யுள்கள் உங்களுக்கு வாங்கிறதுக்கு பணம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் கொடுக்கறேன் நான் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் நூறு புத்தகம் கொண்டாட சொல்லி போன் பண்ணி கொண்டாட சொன்னேன் நான் வர எவ்வளவு முயற்சி பண்றேன் பாருங்க நான் ஏன் எல்லாரும் தேவாரம் படிக்கட்டும் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு இல்லையா ஆமா நான் தேவாரம் பாடினது கூட கேசட்ல பாடி இருக்கிறேன்னு குறச்சலான தொகை வாங்கிட்டு தானே ஆமா எப்படியாவது ஜனங்கள் கையில போனா சரிதான் சிடி முதற்கொண்டு வந்துடுத்து தேவாரம் பூரா இன்னைக்கு சிடியில வந்துருக்கு சமந்தர் பாடினது பூரா வந்திருக்கு அப்பர் பாடினது பூரா வந்துருக்கு எல்லாம் ஒரு நூத்தி கேசட் என்னமோ அது அவ்வளவு சிடியில வந்துடுத்து இந்த புண்ணியம் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி கிடைக்கலையா யாருக்கும் இல்லையா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணவங்க என்று சொல்லி இப்போ அந்த அகத்தியர் தேவாரத்திலிருந்து இரண்டு ஒன்று நான் உங்களுக்கு பாடிக்காட்ட இருக்கிறேன் அப்பர் சுவாமிகள் ஆண்டவனுடைய திருவடி திருவடி திருத்தாண்டகம்னு ஒன்னு பாடியிருக்கார் அவர் திருவடி திருவடி திருவடி திருவடி திருவடி கிடைக்குமா இப்படி பாட்டு கிடைக்கவே கிடைக்காது இல்லையா திருவாசம் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சொத்து இப்ப ஒருத்தர் ஒரு புஸ்தம் போட்டிருக்காரு பன்னிரண்டு திருமுறை பதினெட்டாயிரம் பாடல்கள் அதை ஒரே புஸ்தகத்தில் போட்டிருக்காரு ஒருத்தர் ஒரே புஸ்தகம் பதினெட்டாயிரம் பாடல் அடக்க விலைக்கு முன்னூத்தி நாப்பது ரூபாய்க்கு கொடுக்கிறார் அவரு அது கிடைக்கல இப்போ நான் ஐம்பது காப்பி கேட்டிருக்கேன் ஐம்பது ரூபா புத்தகத்தை ஐம்பது காப்பி கேட்டிருக்கேன் ஓதுவார்கள் வர்றாங்க இங்க டிசம்பர் மாதத்துல பன்னாராய்ச்சி கூட்டம்னு ஒரு ஐம்பது பேர் வருவாங்க அப்படி ஒரு புண்ணியத்தை செய்துகிட்டு இருக்காங்க இந்த தமிழ்ச்சங்கம் இல்லையா தினந்தோறும் ரெண்டு ஓதுவார்களை பாட சொல்லுகிறாங்க அதையும் கேட்கலாம் தேவாரத்தை பற்றி பேசுகிறாங்க அது இங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்று கொடுக்கறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஓதுவார் தானே நான் பணக்காரன இல்லையே யார் பாடி ரெண்டு காசு சம்பாதிக்கிறவன் சம்பாதிக்கிறவன் தானே நான் அந்த ஓதுவார்க்கெல்லாம் ஒன்று ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு முந்நூற்றி நாற்பது ரூபா ஒரு புஸ்தகம் ஐம்பது புஸ்தகம் கேட்டிருக்கேன் நான் அவங்க பிரிண்டில் இருக்கு பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அபூர்வமான புஸ்தகம் நீங்க அந்த புத்தகம் கையில இல்ல என்ன இருந்ததுக்கு நான் கொடுத்துட்டேன் அந்த புஸ்தகத்தை பார்த்தாலே நமக்கு திருப்தியா இருக்கு நீ பார்க்கல இன்னும் இவரே பார்க்கல அந்த புஸ்தகம் வரட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதனால இந்த அது திருவடி திருவடியை பத்தி கொடி கொடுக்கணும் திருவடி, திருவடி திருவடி, திருவடி நான் கொஞ்சம் எந்திரிச்சு போய் கொடுக்கறீங்களா எல்லாரும் எந்திரிச்சு எந்திரிச்சு உங்களை தேடி வர்றாங்க நீங்க இருந்த இடத்துல இருங்க உங்களை தேடி வர சொல்றேன் கைலாஸ் பிரிண்டரை நான் உங்களுக்காக எடுத்துக்கிட்டு வர சொல்றேன் ஓடியா அரவணையான் சிந்தித்து அறக்கும் அடி முன்னூத்தி நாற்பது ரூபாய் புத்தகம் வந்ததுக்கு தெய்வம் கமழும் அந்த வீட்டில் ஆமா ஏற்கனவே நான் வச்சிருக்கேன் இப்ப அந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே எனக்கு என்ன அழகா போட்டிருக்காண்டா என்ன அழகா போட்டிருக்க நான் அடுத்த கூட்டத்தில் அடுத்த கூட்டம் ஜனவரி மாசம் பதிமூணாம் தேதி இங்கே நடைபெறும் வாரம் இல்லா நூத்தி எட்டு மாதமாக இந்த நிகழ்ச்சி நடக்குது இங்க மாதமாக நான் தேவார திருவாசகத்தை பாடி காட்டிக்கிட்டு நீங்களும் தவறாமலும் வந்து கொண்டிருக்கீங்க அதனால தமிழ்ச சங்கத்துக்கு ஒரு பாராட்டு நான் வைக்கிறேன் தமிழிசை சங்கம் எனக்கு பாராட்டு வைக்கணும்னு நான் நினைக்கல அவங்க கொடுத்ததே போறோம் இந்த இடம் கொடுத்தாங்க பாருங்க அதுவே போருமே இல்லையா அண்ணாமலை செட்டியாருடைய நோக்கம் இந்த தமிழிசை கேட்கணுங்கிறது தானே நூத்தி எட்டு மாதங்க நடத்திருக்கு ஒரு பாராட்டு வச்சிருக்கேன் தமிழிசை சுத்தி வருவேன் திருமுறையை தூக்கிட்டு சுத்தி வருவேன் இது இதுக்கு சொந்தக்காரர் வந்து ஏசி முத்தையா இல்லையா அண்ணாமலை செட்டியாருடைய பேரன் அவர்களை உட்கார வச்சு மலர் அபிஷேகம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அவங்க ஒத்துக்கணும் அவங்க ஒத்துக்கணும் இல்லையா எனக்கு ஏயா செய்யறீங்க வேண்டான்னு சொல்லிபாரோன்னு நான் நினைக்கிறேன் அப்படி அவர் வேண்டான்னு சொல்லிவிட்டா அவர் தாத்தா அண்ணாமலை செட்டியாருடைய படத்துக்கு செய்து விடுவேன் அண்ணா ஏசி முத்தையா சங்கத்து தலைவர் வந்து கோகுலகிருஷ்ணன் அவர் ஏசி முத்தையாவோட வீட்டு ஆட்சி வந்து நல்லா படித்தவர்கள் ஆங்கிலம் நன்றாக படித்தவர்கள் இந்த அபிராமின்னு ஒரு பேப்பர் நடத்துகிறாங்க இந்த மாதம் கை கை கைன்னு ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க கை கை கைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க நல்லா இருக்கு அவங்களுக்கும் செய்யலாம்னு நான் நினச்சிருக்கிறேன் இதை ஏசிஎம் ஒத்துக்கணும் அவ்வளோதான் ஏசிஎம் கையில் தான் இருக்கு தேதி கொடுத்துட்டாங்க தேதி நாங்கள் ரெண்டு மாசமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பதிமூணாந்தேதி ஜனவரி பதிமூணாந்தேதி தேதி கொடுத்துட்டாங்க பாக்கியெல்லாம் அவங்களுடைய எண்ணப்படிதான் நடக்கும் நான் ஒன்னும் கம்பல் பண்றதுக்கு இல்ல பெரியவங்கள போய் நான் கம்பல் பண்ண முடியுமா முடியாது செய்யக்கூடாது அதனால ஏசியம் என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரிதான் நடைபெறும் அது பதிமூணாம் தேதி அன்னைக்கு நீங்கள்லாம் தவறாமல் வரணும் தவறாமல் வந்து இல்லையா இந்த தமிழ் செய்யவே ஐம்பது நூறு வருஷமா நூறு வருஷமா என்னது இந்த சங்கத்தை தொடங்கி அதனால இதே கோயிலாக நினைச்சு நான் அறுபத்தஞ்சாவது வருஷம் இந்த சங்கத்தையே கோயிலாக நினைச்சு பிரதர்ஷனம் வர்றதாயிருக்கேன் அது நடைபெறும் அடுத்த மாசம் தேதி பதிமூணுதானே ஜனவரி பதிமூணாம் தேதி நீங்களெல்லாம் தவறாமல் வந்திருக்கணும் நான் இன்னும் அதுக்காக பேப்பர்லாம் இன்னும் போடலை என்னுடைய காரியதரிசி அமெரிக்காவை போய்ட்டு நேற்று தான் வந்திருக்கிறார் அவர்கிட்ட சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன் டிசம்பர் மாதம் இங்கே விழா நடக்கும்போது அந்த நோட்டீஸ் எல்லாம் வந்துவிடும் நான் நம்புகிறேன் வந்தாலும் வராவிட்டாலும் பதிமூனாம் தேதி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஜனவரி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நூத்தி எட்டு மாசம் நமக்கு கொடுத்தார்களே நூத்தி எட்டு மாதம் கொடுத்திருக்கிறார்கள் இல்லவா அதனால அந்த மரியாதை செய்திருக்கிறேன் நீங்க எல்லாம் தவறாமல் வரணும்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் இப்போ இந்த திருவடி திருத்தாண்டகம் சரவணத்தாம் கை நுழுது சாருங் அடி சார்ந்தார்க்கு எல்லாம் சரணாங் அடி பரவுவா பாவம் பறைக்கும் அடி பதினெண் கடங்களும் பாடுங்கடி பிரபு நீர்த்தன் கடில நாடங்கடி biru birottanatti emselvannadi na anarinna பாணி பயிற்று அடி பதத்து எழுந்த வெங்கூற்றை பாய்ந்த அடி கடுமுரண் ஏறுந்தான் கடச்சே கடல் வையம் காப்பான் கருதும் நெடுமதியம் கண்ணி அணிந்தான் அடி இறை வீரட்டம் நீங்க அடி முக்கியமான தளம் இல்லையா ஆமா வைணவர்களுக்கு திருப்பதி தான் திருப்பதியா ஸ்ரீரங்கம் சரி என்ன திருப்பதி திருப்பதி தான் இன்னைக்கு தான் முடிச்சா இவருக்கு சரி நமக்கு கைலாயமலை தான் கைலாய மலைக்கு போறது ரொம்ப கஷ்டம் போக முடியாது ரொம்ப கஷ்டப்படும் போறாங்க அதுக்கு கவர்மெண்ட் நல்ல ஒத்துழைப்பு இந்த கைலாஸ் பிரிண்ட் கூட போயிட்டு வந்தார் அவரு கைலாய மரத்துக்கு போயிட்டு வந்து தேவாரம் என்ன வந்து எழுதுறாரு அப்ப கைலாயத்தை பார்த்தோம்னா அந்த புத்தி அவருக்கு வந்துருக்கு அது முன்னே இருந்திருக்கும் இது இரண்டாவது கைலாயத்துக்கு மூணு பதியம் திருத்தாண்டகம் பாடி இருக்காரு போற்றி போட்டி போட்டி போற்ற கிடைக்குமா பாட முடியுமா பாடினாலும் இருக்குமா தேன் தேனா பாடினாரு எம் கே தியராஜ பகத சினிமா இல்ல அந்த பாட்டு இன்னைக்கு இருக்குதா சிடில இருக்குது எங்கேயோ ஒரு மூலையில நாங்க எங்கேயோ பாடிட்டே இருக்கோம் அது போட்டு சினிமா உலகத்தில் சங்கீதத்தை மிகவும் சிரமமாக பாடி வைத்தவர் எம் கே தியாகராஜபு ஆமா சிதம்பர சித்தமிழங்க அப்படி கர்நாடக சங்கீதத்தை சினிமா உலகத்துல செழிக்க செய்தவர் எங்கே யாராவது போகுது பி யூ சின்னப்பான்னு ஒருத்தர் தான் அவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் ஒரு சினிமாவில் சகானார் ராகம் பாடி இருக்கிறான் கடவுளே கடவுளே அப்படி மேன்மை பத்தினியே உன்போ வித்தரை மேதேற்றவர் யார் தொழில்வ கண்ணகி பாடு அழகான சங்கீதம் பதிகம் இருக்கிறது வெட்டாகி விண்ணாகி நின்றாய் போற்று இழாமையாள் போத்து முத்தாகி உள்ளே ஒழித்தாய் போத்தி கோவாத சத்தத்து ஒலியே அமர்ந்தாய் ஆாய் எந்தாய் கைலை மனி போயில திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டான் அப்ப அவர் பாடிய பாடல் இருக்கு ஒரு நாள் விடிய காலம் மணிக்கு எந்திரிச்சு புடக்கடை பக்கம் போன என் வீட்டு கிணத்து மேல ஒரு பூனை குட்டி உட்கார்ந்துருந்த ஐயையோ இது உள்ள விழுந்துற போகுதுன்னு நினைச்சா விழுந்துருது துடிச்சு போயிட்ட ஐயோ சத்து போயிடுவேன் போய் என் வீட்டுக்காரிய எழுப்புன பூனை குட்டி கணத்துல விழுந்துரு நல்ல வேலையா எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு கோபம் வரும் நல்ல வேலையா கோபம் வராம ஒரு கழுத்த கட்டி கட்டி அந்த பூனைய குட்டியே மேலே தூக்கிட்டான் இப்போ உயிரோடு இருக்கு உயிரோடு இருக்கு அது அந்த பூனை குட்டி மேல வந்தவன்னதான் எனக்கு மனசு திருப்தியாச்சு ஐயோ அனாவசியமா ஒரு உயிர் போயிடுமே ஆண்டவன் கொடுத்த உயிர் நம்மளால உயிர் கொடுக்க முடியுமா திருநாவுக்கரசி கடல்ல தூக்கி போட்டான் அவர் பாடிய பதிகம் இருக்கு இன்னைக்கு நாம எத்தனையோ கடல்ல விழுந்துகிட்டு இருக்கிறோம் குடும்பம்னு சொல்ல ஒன்னே ஒரு பெரிய கடலாச்சு அதுல மாட்டிகிட்டு இருக்கிறோம் நாம் அதுல இருந்து நம்ம கரையேறணும்னா அந்த பதியத்தை நம்ம படிச்சோம்னா என்ன வருகிற துன்பத்தை இன்பக இன்பமாக மாத்திக்கொள்ளலாம் அவ்வளவுதான் இல்லையா ஆமா சத்தாம்போ அப்படின்னு நாம விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த அந்த புத்தி நமக்கு வர்றதுக்கு எது காரணம் இந்த தேவாரம் தான் எனக்கும் கூட குடும்பத்தில் எவ்வளவோ கோப தாபங்கள் வருகிறதா வரத்தான் செய்கிறது ஆனா இந்த பதியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க செத்தாம்போ அப்படி போயிடுறேன் அப்படி அற்புதமான திருப்பதியும் இந்த அகத்திய தேவாரத்துற இருக்கு நல்ல கர்நாடக சங்கீதத்தில் எந் குற்றமே இல்லை இதுல இருக்கிற ராக இருபத்தி நாலு ராகம் தான் இருந்தாலும் கூட இருக்கிறது நல்ல அழகா இருக்கு கர்நாடக சங்கீத ராகம் இருக்கிறது ராகம் இருக்கு அது இப்ப புழக்கத்திலேயே இல்ல அது கடல் கணக்குல ராகம் கிடக்கு இல்லையா அந்த மாதிரி அவர்களும் பாடி இருக்க கூடும் இன்னைக்கு நமக்கு அம்பிட்டது இதுதான் தையாவது யாவது கொண்டு நாம் சந்தோஷமாக இருப்போம் நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த பதிகம்தான் காரணம் என்பதை நாம் எண்ணணும் திருந்தடி பொருந்த கைதொட கற்றுணை பூ ஓர் கடலிற்பாய்ச்சியிலும் நற்குணையாவது நமச்சிவாயவே நற்குணையாவது நமச்சிவாயவே கருங்கலம் பொங்கு தாமரை ஆவிலுக்கு அருங்கல் மரணாடுதல் கோவிலுக்கு அருங்கலம் நாவிலுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது அல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே ஏய் ஏய் ஏய் பாடிய அதிகம் எ பாரு நூற்றாண்டு நூற்றாண்டு பாடின பாடல் இன்னும் இருக்கு ஆமா என்ன காரணம் ஆயிரத்தி முன்னூறு வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தி இருந்த பாடல் இன்னும் இருக்கிறது எங்கேயோ ஒரு ஓதுவார் பாடி இங்கே ஒரு கோயில்ல பாடிட்டு இருக்கு இல்லையா காரணம் என்ன தெய்வீக ஜீவன் அதுல இருக்கிறது தொடைய தெவி அன்பு இடையேறையோர் மதிதூடி மதி தூடி மதித்தோடியா உடரை புடி பூதியான் முறை நாடிலைய பிற மா சம்பந்தர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பதியம் அவர் பாடினார் என்று வரலாறு ஆனா இன்னைக்கு இருக்கிறது நானூறு பதியந்தான் இருக்கு அதுவும் ராஜராஜ சோழன் எடுத்து வச்சு கொடுத்துட்டு போனான் நமக்கு அந்த புண்ணியத்தை செய்து வச்சவன் நான் தான் ஆமா அதுவும் நமக்கு கிடைக்க போயிருக்கும் அவர் கடைசியா பாடியம் நமச்சிவாய திருப்பதிகம் என்று பெயர் பெறுகிறது இன்னைக்கு பெரிய பெரிய தமிழறிஞர்கள்லாம் வியக்குறாங்க பதினாறு வயசு உள்ள ஒரு மனிதன் பாடிய பாடலா இது இவ்வளவு கருத்துக்கள் இதுல அடங்கி போயிருக்கா மூணு வயசுல அவர் பாட ஆரம்பிச்சார் மூணு வயசுல பாட முடியுமா முடியாதே அப்பா அம்மாவும் அம்மா அப்படிங்கிறத சொல்லும் அது மூணு வயசுல இப்படி வியக்க கூடிய தமிழ்ல பாடியிருக்கு அத தெய்வீக குழந்தைன்னு சொல்றதா அது என்னன்னு சொல்றா சிவன் கிட்டவே இருந்து பாட வச்சான் யாருக்காக நமக்காக நமக்காகத்தான் அவரை பாட வச்சான் நாவுக்கரசரை பாட வச்சான் சுந்தரரை பாட வச்சான் மாணிக்க பாட வச்சான் இல்லையா நாம அது சரியா பார்க்கலயேன்னு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள வருத்தம் உண்டு இப்போ கொஞ்சம் சந்தோஷப்படுறேன் கேட்டீங்கன்னா நிறைய சீடி வந்துடுத்து எங்கயோ யாராரோ போட்டு கேட்கிறாங்க எங்கிருந்து எந்த நாட்டிலேயோ போய் கேட்கிறாங்க இல்லையா ஆனம் என்ன கடவுளுடைய விடுதல் கடைசியாக பைரவி ராகம் பாடுறார் அவர் ல்லா நீ அடிக்கடி கேட்ட தேவாரம் தான் அறுபது வருஷம் ஆகுது சாப்பிட்டு அறுபது வருஷம் ஆகுது அப்படியெல்லாம் காப்பாற்றினாத்தான் இந்த சாரீனம் ஒழுங்காக இருக்கும் மாம்பழம் சாப்பிட்டு அறுபது வருஷம் ஆச்சு சாப்பிட்டு அறுபது வருஷம் ஆச்சு பழங்கள் சாப்பிடுவதெல்லாம் உணவு முதக்கொண்டு கட்டுப்பாடோடு இருந்த ஒழுங்கா இருக்கும் ஒழுங்க இருந்தான் நான் தேவாரம் பாட முடியும் இல்லையா இல்லாட்டி போனா நான் இரண்டாயிரம் கேசட் அறுபது வயசுக்கு மேல நான் பாட முடியுமா அறுபத்தி ஓராவது வயசுல இருந்து எண்பத்தி மூணாவது வயசு வந்து இரண்டாயிரம் கேசட் பாடினா காரணம் என்ன உணவு கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடு இதோடு இருந்தா தான் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நான் இந்த தமிழ் சிற்சங்கத்தில் பாடிக்கிட்டு இருக்கிறேன் இந்த டிசம்பரில் கச்சேரியில் முத்தையா செட்டியார் இங்கேருந்து வருவாங்க முத்தையா செட்டியார் உங்களுக்கு தெரியும் வாட சொந்த மனுஷர் இந்த உருமாலை இல்லாமல் வரவே மாட்டார் அங்கேருந்து வருவர் சுவாமிநாதன் இன்னொரு அரை மணி பாடு அப்படிம்பார் அவர் சொல்லிட்டா யார் யார் என்ன செய்ய முடியும் கடவுள குறுக்க வர முடியாது பின்னால கச்சேரி அப்படியா சரி போனா போகுது இன்னும் ஒரு பாட்டு சொல்லி நிறுத்திக்கிட்ட அப்படி காரணம் என்ன உணவு கட்டுப்பாடு இருந்தால்தான் சாரீரத்தை ஒழுங்கு பண்ணி கொண்டாட முடியும் முடியாது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை விட கேட்கிறவர்கள் தான் புத்தி தெரியுமா சொல்லு கேட்கிறவர்கள் தெரியுமா அவர் சொன்னதை மறக்கவே இல்லை மறக்க முடியுமா வேலாயுத ஓதுவர்கிட்ட படித்தேன் நான் இன்னைக்கும் அவருக்கு நான் இன்னைக்கும் அவருக்கு பூசை பண்ணுறேன் இன்னைக்கும் அவருக்கு நினைக்கிறேன் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கும் கொண்டாடுறேன் அப்படி இருபத்தஞ்சு பதிகம் அபூர்வமான பதிகம் அகத்திய தேவார திரட்டு என்ன புஸ்தம் பாக்கி இருக்கா யாருக்காகிட்ட காசு காசு இல்லைன்னா நான் கொடுத்துட்றேன் என்னங்க கைலாஸ் எல்லாம் எல்லாம் கொடுத்துட்டீங்களா சரி பரவாயில்ல தர்மத்தை அவர் செய்கிறார் அவருக்கு தொழில் எப்படி செய்வத்தொண்டும் செய்கிறார் சொல்லி திருவாசகத்தை ஆண்டவனே எழுதி கொண்டான் என்று வரலாறு ஆம் ஆண்டவனே எழுதி கொண்டான் அத ஒருத்தர் சொல்றாரு உலகம் எல்லாம் தண்ணீரால் மூடப்பட்டு அல்லது நெருப்பால் மூடப்பட்டு அழியும் போது நீ மாத்திரம் தனியாக நிற்பாய் நீ தனியாக நிற்கும் போது உனக்கு என்ன துணை யாரும் இருக்க மாட்டாங்க பிள்ளையாரும் போயிடுவான் முருகனும் வீடுவான் அம்பிகையும் போயிடுவான் எல்லாரும் போயிடுவான் இவன் மாத்திரம்தான் இருப்பான் இல்லையா ஆமா அப்ப தனியா இருக்கும்போது எப்படி இருக்க முடியும் அப்படிதான் இந்த தேவார திருவாசகத்தை எழுதி கொண்டான் அவன் ஓ இது இருக்கட்டும் இந்த புத்தகம் இருக்கட்டும் இப்போ நம்ம எங்கேயாவது ஊருக்கு போனால் ஒரு புஸ்தகத்தை கழுத்துக்கிட்டு போறோம் இல்லையா நாம எடுத்துட்டு போகிறது ஏதோ வார இதழ் அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறது இது திருவாசகம் ஆமாம் தான் எழுதி கொண்டாயா ஒருத்தர் கேட்கிறார் நால்வர் மாலை என்ற நூலில் அப்படி வருதுன்னு நான் நினைக்கிறேன் திருவாசகத்தை தன்னுடைய உயிர் நூலாக மதித்தவர் வடலூர் வல்லற்பெருமான் வடலூர் வள்ளற்பெருமானை நினைக்கும் போது எனக்கு உள்ளம் நெகிழ்வு ஆறாயிரம் பாட்டு பாடி வச்சிருக்கார் அது பெருசல்ல ஏழைகளுக்கு சோறு போடுறார் மத்தியானம் நூறு பேர் சாப்பிட்றான் ராத்திரின்னு ஒரு பேர் சாப்பிட்ற அவர் காலத்திலே இருந்து நடக்குது தர்மச்சாலைன்னு அப்பவே கட்டினார் வழிபாட்டுக்குன்னு ஒரு சபையை கட்டினவர் தர்மச்சாலைன்னு ஒன்று கட்டினர் பசியாற்றுதல் தான் அவருடைய முக்கியமான தொண்டு அதை செய்கிறாரே எத்தனையோ பேர் ஏழைகள் சாப்பிட்டு இருந்ததெல்லாம் நிறுத்துறாங்க நான் பார்க்கறேன் ஐயோ பாவீங்களா இது பண்றீங்களேன்னு நான் நினைக்கிறேன் அவர் அப்பொருந்தே செய்திட்டு போனார் திருவாசகத்தை உயிர்நூலாக நினைத்தவர் வள்ளர் பெருமான் திருவாசகத்திலிருந்து இரண்டு பாடல்கள் சொல்லி இந்த என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவேற்றிக்கொள்வேனாக ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி தமிழ்ச்சங்கத்திற்கு பாராட்டு நாமெல்லாம் சேர்ந்து வைக்கிறோம் அதுக்கு நீங்கள் எல்லாம் தவறாமல் வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு பத்திரிகை எல்லாம் போட சொல்லுமே கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் பதிமூணாந்தேதி நடைபெறும் வந்து சேருங்கள் என்று சொல்லிவிடுது அப்பா இது திருத்துவானிபுரத்தில் பண்ணதுதான் இது இதை பார்த்துதான் ஞானசம்பந்தர் கூப்பிட்டாரா அம்மையே அப்பான்னு மாணிக்கவாசிகளுடைய காலம் மூணாவது நூற்றாண்டு திரு ஞான சுமந்தருடைய காலம் ஏழாவது நூற்றாண்டு இந்த திருவாசகத்தை அவர் கேட்டிருப்பாரோ அவரும் அம்மையே அப்பான்னு தான் கூப்பிட்டாரு எனக்கு இது பாடும் வீட்டில் தான் எந்தவரும் பாடுவேன் பாடாத நாளே கிடையாது இதை கேட்டு தான் அது அப்புறம் சொன்னார் அம்மையே அப்பாணியே அன்பினில் விளைந்தே பொய்மையே பெருக்கே பொழுதிலை சுருக்கும் புளுத்தனை குலையனே தனக்கு செம்மையே சிவ மன அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருடுவது என்லம் அறியாத சிதடருடும் திருவேனே உம்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருடாக்கி நாய் சிவியை ஏற்றுவித்து அம்மை என கருடியவார் சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவ போற்றி எந்நாட்டவர்க்கும் குறைவ போற்றி ஏகாம போட்டி vaiya shivaya namo parvati padaye